மனித குரங்கு மனிதனாக மாறிய இடைநிலைப்படியில் உழைப்பின் பாத்திரம் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் சகல செல்வத்தினுடைய தோற்றுவாயும் உழைப்பே என அரசியல் பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் உண்மையிலேயே அதுதான் தோற்றுவாய் இயற்கைக்கு அடுத்தபடியாக அதற்கு இயற்கை மூலாதாரமாக வழங்கும் பொருளை அது செல்வமாக மாற்றுகிறது அளவிடற்கரிய வகையில் அதைவிட அது இன்னும் அதிகமும் கூட ஓர்த்தத்தில் உழைப்பு மனிதனையே படைத்தது என்று நாம் கூற வேண்டிய அளவுக்கு அது மனித வாழ்வு முழுவதற்கும் முதன்மையான அடிப்படை நிபந்தனையாக உள்ளது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னும் திட்டமாக நிர்ணயிக்கப்படாத மூன்றாம் காலக்கூறு என புவியியல்வாதிகள் அறிந்துள்ள பூமியின் வரலாற்றின் ஒரு சகாப்தத்தில் அதனுடைய முடிவு கட்டத்தில் இருப்பதற்கு அதிக சாத்தியக்கூறு உண்டு மிகவும் உன்னதமான வளர்ச்சி பெற்ற மனித குரங்கு இனமானது வெப்பமண்டலத்தில் தற்போது இந்துமாகடலின் அடியில் ஒருவேளை மூழ்கிப்போன ஒரு பெரும் கண்டமாக இருக்கலாம் ஏதோ ஓர் இடத்தில் வாழ்ந்தது நம்முடைய இந்த மூதாதையர்களை குறித்த ஒரு உத்தேசமான வர்ணனையை டார்வின் நமக்கு கொடுத்துள்ளார் அவர்கள் முழுமையாகவே ரோமத்தால் மூடப்பட்டிருந்தனர் அவர்கள் தாடிகளையும் கூர் முனையுள்ள காதுகளையும் பெற்றிருந்தனர் மரங்களின் மீது கூட்டங்கூட்டமாக வாழ்ந்தனர் மரமேறுதல் என்பது கைகால்களுக்கு வித்தியாசப்பட்ட தொழில்களை பகிர்ந்து விடுகிறது அவர்களுடைய வாழ்க்கை முறையில் தட்டையான நிலத்தின் மீது நிலைபெயர்ந்து செல்லவேண்டி ஏற்பட்டபோது இந்த மனித குரங்குகள் படிப்படியாக கைகளை பயன்படுத்தும் பழக்கத்தை கைவிட்டன மேலும் மேலும் அதிகமாக ஒரு நிமிர்ந்த உடற்பாணியையே அனுசரித்தன மனித குரங்கு மனிதனாக மாறிய இடைநிலையில் இது நிர்ணயமானதொரு படியாகும் தற்போதுள்ள எல்லா மனித குரங்குகளுக்கும் நிமிர்ந்து நிற்கவும் பாதங்களினால் நடக்கவும் இயலும் ஆனால் அது அவசர காலங்களிலேதான் அதுவும் விகாரமாகத்தான் அவற்றினுடைய இயல்பான நடை பாதி நிமிர்ந்தும் பாதி குனிந்தும் செல்லும் நடை அதில் அவை கைகளையும் பயன்படுத்துகின்றன பெரும்பாலானவை தங்களது முஷ்டியின் விரல் கணுக்களை பூமியின் மீது ஊன்றி கால்களை உள்ளிழுத்து நீண்ட கைகளிடையே உடலை ஊசலாட்டி செலுத்துகின்றன நடக்கும் திறனில்லாத ஒருவர் கவைகோள்களினால் நடந்து செல்வதற்கு ஒப்பாக இதனை கூறலாம் பொதுவாக நான்கு கால்களினால் நடப்பது முதல் இரண்டு கால்களினால் நடப்பது வரை உள்ள இடைநிலை கட்டங்களையெல்லாம் இன்றைய மனித குரங்குகளிடமே காணலாம் இருந்தாலும் பின் சொன்ன நடை அவற்றில் எதற்கும் தற்காலிகமாக சமாளித்து கொள்வதற்கு மேலாக முக்கியத்துவம் உடையதாக இருக்கவில்லை ரோமம் படர்ந்த நமது மூதாதையரிடையே நிமிர்ந்த நடை என்பது முதலில் ஒரு விதியாகவும் பின்னர் கால அடைவில் ஓர் அவசியமாகவும் ஆயிற்று இதற்குள்ளாக கைகளுக்கு பல்வேறு வகையான இதர வேலைகளின் பொறுப்பும் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதை புரிய முடியும் மனித குரங்குகளிடையே ஏற்கனவே கைகளும் பாதங்களும் பயன்படுத்தப்படுவதில் சிறிது வித்தியாசம் இருக்கிறது மேலே சொன்னதற்கொப்ப மரமேறுவதில் கைகளுக்கும் பாதங்களுக்கும் வெவ்வேறு உபயோகங்கள் உள்ளன கீழ்ப்படையில் உள்ள சில பாலூட்டிகள் தங்களது முன் பாதங்களை உபயோகிப்பதைப் போல உணவை சேகரிக்கவும் பிடிக்கவுமே கைகள் பிரதானமாக உபயோகிக்கப்படுகின்றன மரங்களில் தங்களுக்கு கூடுகளை கட்டிக்கொள்ளவும் அல்லது உதாரணமாக சிம்பன்சி குரங்கை போல தங்களை பருவமாற்ற நிலைகளில் இருந்து பாதுகாத்து கொள்ள கிளைகளிடையே கூரைகள் வேய்ந்து கொள்ளவும் கூட பல மனித குரங்குகள் கைகளை பயன்படுத்துகின்றன பகைவர்களிடம் இருந்து காத்துக் கொள்ள தங்களது கைகளினால் கழிகளை பிடிக்கின்றன தங்களது கைகளை கொண்டு எதிரிகளை பழங்களாலும் கற்களாலும் தாக்குகின்றன அவை கூண்டில் பிடிபடும்போது மனிதர்களிடமிருந்து சில சிறிய செயல்களை ஒத்தவடிவத்தில் செய்ய தங்களது கைகளை பயன்படுத்துகின்றன இதில்தான் மனிதனை அதிகபட்சம் ஒத்த மனித குரங்குகளின் வளர்ச்சியடையாத கைக்கும் லட்சக்கணக்கான ஆண்டுகளின் குழைப்பினால் உன்னதமான சிறப்பு பெற்றுள்ள மனித கைக்கும் இடையே உள்ள பெரிய இடைவெளியை ஒருவன் காண்கிறான் இந்த இரு கைகளிலும் உள்ள எலும்புகளும் தசைகளும் எண்ணிக்கையிலும் பொதுவான இணைப்பு ஏற்பாட்டிலும் ஒரே மாதிரியானவை ஆனால் எந்த குரங்கின் கையும் ஒத்த மாதிரி செய்ய முடியாத நூற்று கணக்கான செயல்களை மிக கீழ்ப்படியுள்ள ஒரு காட்டு காட்டுமிராண்டியின் கை செய்ய முடியும் எந்த குரங்கின் கையும் எந்த காலத்திலும் மிக கரடுமுரடான கல்கத்தியை கூட உருவாக்கியதில்லை மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறிய இடைநிலையான பல்லாயிரம் ஆண்டுகளில் நமது மூதாதையர்கள் படிப்படியாக தங்களது கைகளை பொருந்தியவாறு பழக்கப்படுத்த கற்றுக்கொண்ட முதற் செயல்கள் மிக சாதாரணமானவையாக மட்டுமே இருந்திருக்க முடியும் எவரிடையே மிருகங்களையொத்த நிலைக்கு மீண்டும் திரும்பக்கூடிய நிலைமை அதிகமாகவிருக்கவும் அதே சமயத்தில் உடல் துறையிலும் பின்னடைவு ஏற்படுவதும் அனுமானிக்க இயலுகிறதோ அப்படிப்பட்ட மிக கீழ்ப்படியிலிருந்த காட்டுமிராண்டிகளும்கூட அந்த இடைநிலைவாசிகளைவிட எவ்வளவோ மேம்பட்டவர்களே முதல் சக்கிமுக்கிக் மனித கையினால் கத்தியாக உருவாக்கப்படுவதற்கு முன்பு ஒப்பு நோக்கினால் நாம் அறிந்த வரலாற்று காலம் அர்ப்பமாகிவிடுகிற ஒரு காலக்கூறு கடந்துவிட்டிருக்கக்கூடும் ஆனால் நிர்ணயமான அடி எடுத்து வைக்கப்பட்டாகிவிட்டது கை சுதந்திரம் பெற்றுவிட்டது இனி மேற்கொண்டு அது மேலும் மேலும் அதிக நுண்திறத்தை பெற முடியும் இவ்வாறு பெறப்பட்ட அதிக நெகிழ்ச்சி திறமும் வழிவழியாக அடையப்பட்டு தலைமுறைக்கு தலைமுறை பெருகி வந்தது இவ்வாறாக கை உழைப்பிற்கான உறுப்பு என்பது மட்டுமல்ல உழைப்பின் விளை பயனும் அதுவே உழைப்பு எப்பொழுதும் புதிய செயல்களுக்கு பொருந்தியவாறு அமைத்து கொள்ளல் இவ்விதத்தில் விசேஷ வளர்ச்சியடைந்த தசைகள் தசைநார்கள் காலத்தின் மிக நீண்ட கூறுகளில் எலும்புகள் இவற்றை வழி வழியாக பெறுதல் இவ்வாறு வழி வழியாக பெறப்பட்ட நுண்ணயங்களை புதிய மேலும் மேலும் கூடுதலான சிக்கலான செயல்களுக்கு திரும்ப திரும்ப பயன்படுத்துதல் ஆகியன ஒரு ரஃபேலின் ஓவியங்களையும் ஒரு தொர்வால்சனின் சிற்பங்களையும் ஒரு பகனீனியன் சங்கீதத்தையும் செப்பிடுவித்தையின் விளைவு போல முன்கொண்டு வந்து நிறுத்தத்தக்க மகோன்னத தேர்ச்சியை மனிதனின் கைக்கு அளித்தன ஆனால் கை மட்டும் தனித்து இருக்கவில்லை அது முழு மொத்தமான உயர்ந்தபட்ச பல்கூட்டு தொகுதியான அங்கஜீவியின் ஓர் உறுப்பாகும் கை என்ன நற்பயணை பெற்றதோ அதை அது பணிபுரிந்த உடலமைப்பு முழுவதும் பெற்றது இது இரண்டு வழிகளில் நடந்தேறியது முதலாவதாக வளர்ச்சியின் பரஸ்பர தொடர்பு விதி என டார்வின் அழைத்ததற்கொப்ப உடலமைப்பு அந்த நற்பயணை பெற்றது ஓர் அங்க தனிப்பட்ட உறுப்புகளின் பிரத்யேக தன்மை வாய்ந்த வடிவங்கள் எப்போதுமே மேலீடாக அவற்றுடன் தொடர்பற்றதாக தெரிகிற இதர உறுப்புகளின் குறிப்பிட்ட வடிவங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளன என்று அந்த விதி அறிவிக்கிறது இவ்வாறாக ஜீவ கருவற்ற சிவப்பு இரத்த அணுக்களையும் முதுகெலும்பின் முதல் எலும்புடன் இரட்டை மூட்டுகளால் இணைக்கப்பட்ட தலையையும் உள்ள எல்லா மிருகங்களும் எவ்வித விதிவிலக்கும் இன்றி தங்களது குட்டிகளுக்கு பாலூட்ட பால் சுரப்பிகள் பெற்றிருக்கின்றன அதைப்போலவே பாலூட்டு மிருகங்களின் பிளவுபட்ட குழம்புகள் என்பது அசை போடுவதற்கான பல்கூரடங்கிய வயிற்றை பெற்றிருப்பது என்பதுடன் முறையாக இணைக்கப்பட்டுள்ளது சில குறிப்பிட்ட வடிவங்களில் மாற்றங்கள் என்பதில் உடலினுடைய இதர உறுப்புகளின் வடிவங்களில் மாற்றங்கள் என்பன அடங்கியுள்ளன இந்த தொடர்பை நம்மால் விளக்க முடியவில்லை எனினும் இது உண்மையே நீலக்கண்களை பெற்ற தூய வெள்ளை பூனைகள் எப்போதுமே அல்லது கிட்டத்தட்ட எப்போதுமே செவிடாக உள்ளன படிப்படியாக மேலும் மேலும் நிறைவு பெற்று வந்த மனித கையும் இதை ஒரே அளவில் நிமிர்ந்த நடைக்கு உகந்த வகையில் பாதங்கள் பொருந்தி வந்தமையும் சேர்ந்து இந்த பரஸ்பர தொடர்பு இணைப்பின் காரணமாக அங்க ஜீவிகளின் இதர உறுப்புகள் மீது நிச்சயமாக எதிர்ச்செயல் கொண்டன இருந்தபோதிலும் கூட யதார்த்த உண்மையை பொதுப்படையாக அன்றி அதற்கு மேல் அதிகமாக சொல்லுவதற்கு சாத்தியமல்லாத வகையில் போதுமான அளவுக்கு இந்த செயற்பாடு பரிசீலிக்கப்படவில்லை உடல் அமைப்பின் இதர பகுதிகளின் மீது கையினுடைய வளர்ச்சியின் நேரடியான எடுத்துக்காட்டத்தக்க செயலாட்சி அதைவிட அதிக முக்கியத்துவம் உடையதாகும் நமது வானர மூதாதையர்கள் சமூக உணர்வு கொண்டவர்களாக இருந்தனர் என்பது ஏற்கனவே கவனத்தில் கொள்ளப்பட்டது மிருகங்களிலேயே மிக அதிக சமூக உணர்வு கொண்ட மனிதனின் தோற்றத்தை சமூக உணர்வில்லாத மிக சமீபத்திய மூதாதையரிடையே தேடுவது சாத்தியமில்லை என்பது தெளிவு கையின் வளர்ச்சியுடன் உழைப்புடன் இயற்கையின் மீது ஆளுகை கொள்வது தொடங்கியது ஒவ்வொரு புதிய முன்னேற்றத்தோடும் மனிதனுடைய அறிவெல்லை விரிவாகி வந்தது இயற்கை பொருள்களின் அதுவரை அறியப்படாமல் இருந்த புதிய பண்புகளை தொடர்ந்தாற்போல அவன் கண்டுபிடித்துக் மற்றொருபுறம் பரஸ்பர ஆதரவு கூட்டுச் செயல் என்பதற்கான வழக்குகளை பெருக்கியும் ஒவ்வொரு தனி நபருக்கும் இவ்வித கூட்டுச் செயலின் நல் ஆதாயத்தை தெளிவுபடுத்தியும் சமூக உறுப்பினர்கள் நெருங்கி கூடி வர உழைப்பின் வளர்ச்சி அவசியமாகவே உதவி சுருக்கமாக கூறுவதென்றால் உருவாகிக் கொண்டிருந்த மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வதற்கு ஏதோ ஒன்று உள்ளவர்களாகிற நிலையை எய்தினர் தேவை என்பது ஓர் உறுப்பை படைத்தது மனித குரங்கின் வளர்ச்சி உறாத குரல் வலை மெதுவாக ஆனால் நிச்சயமாக சுரபேதத்தின் மூலம் இன்னும் கூடுதலாக வளர்ச்சி பெற்ற சுரபேதத்தை உற்பத்தி செய்ய மாற்றியமைக்கப்பட்டது வாயின் உறுப்புகள் படிப்படியாக ஒரு தீர்க்கமான ஒலிக்கு பின் மற்றொன்றாக உச்சரிக்க கற்றுக்கொண்டன உழைப்பிலிருந்தும் அதனுடைய மாற்றப்போக்கிலிருந்தும் மொழியின் பிறப்பை விலக்குவது ஒன்றே சாலவும் பொருத்தமுடையது என மிருகங்களுடன் ஒப்பிட்டு நோக்கங்கால் நிரூபிக்கப்படுகிறது மிக வளர்ச்சி பெற்ற மிருகங்களுக்கும் தங்களுக்குள் பரஸ்பர தொடர்பு கொள்ள அவசியமான அந்த சிறிய அளவுக்கும் கூட தீர்க்கமான பேச்சு தேவைப்படுவதில்லை இயற்கை நிலையில் அதற்கு பேசுவதற்கு மனித பேச்சு புரிவதற்கு சாத்தியப்படவில்லை என்பதினால் தனக்கு ஏதோ ஒரு தடை இருப்பதான உணர்ச்சி எந்த மிருகத்திற்கும் இல்லை மனிதனால் பழக்கப்படும் பொழுது இது முற்றாகவே வேறுபடுகிறது நாயும் குதிரையும் மனிதனுடன் கொண்ட நட்புக்கூட்டு காரணமாக அவற்றினுடைய கருத்து வீச்சின் எல்லைக்குள் எம்மொழியையும் புரிய எளிதாக கற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு தீர்க்கமான பேச்சை கூர்ந்து கேட்கக்கூடிய காதுகளை வளர்த்து கொண்டுள்ளன மேலும் அவற்றுக்கு முன் அப்பாற்பட்டதாக இருந்த மனிதனின் பால் அபிமானம் நன்றியுணர்வு முதலான உணர்ச்சிகளை கொல்லுவதற்கான திறனையும் அவை பெற்றுள்ளன இப்படிப்பட்ட மிருகங்களுடன் அதிகமாக பழக வாய்ப்புள்ள ஒருவன் அநேக வழக்கங்களில் அவை இப்பொழுது பேசுவதற்கு சாத்தியமற்ற தங்களது நிலையை ஒரு குறைபாடாக உணர்கின்றன என்ற நம்பிக்கையில் இருந்து தப்பிக்க முடியாது இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக இந்த குறைபாடு இனி நேர் செய்ய ஒன்றல்ல ஏனெனில் அவற்றினுடைய வாய் தொனி ஒரு திட்டமான திசையில் மிகப் பிரத்யேகத்தன்மை பெற்றுவிட்டன ஆனாலும் வாய்துணி உறுப்புகள் உள்ளவற்றில் இந்த திறமையின்மையும் குறிப்பிட்ட வரையறைகளுக்குள் மறைந்து விடுகிறது பறவைகளின் குரல் கொடுக்கும் உறுப்புகள் மனிதனுடையவற்றை விட எவ்வளவு மாறுபட முடியுமோ அவ்வளவு மாறுபட்டிருந்தாலும்கூட எல்லா விலங்குகளிலும் பறவைகள் மட்டுமே பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வல்லவை மிகவும் அருவறுக்கத்தக்க குரலை கொண்டுள்ள கிளிதான் மிகச் சிறப்பாகப் பேசுகிறது கிளி என்ன பேசுகிறதோ அதை புரிந்து என்று யாரும் ஆட்சேபிக்க மனிதர்களுடன் பேசவும் நட்புறவு கொள்ளவுமான இன்பத்திற்காக மட்டும் கிளி ஒரேடியாய் மணிக்கணக்கில் பேசும் தொடர்ந்தாற்போல தனது சொற்செல்வம் முழுவதையும் திரும்ப திரும்ப ஒப்பிக்கும் என்பது உண்மையே ஆனால் அதனுடைய கருத்துக்களின் வீச்சு எல்லைக்குட்பட்டுதான் சொல்வதை புரிந்து கற்றுக்கொள்ள முடியும் வசை சொற்களின் பொருளை பற்றிய கருத்தைப் பெறத்தக்க வகையில் ஒரு கிளிக்கு அவற்றை சொல்லிக் கொடுங்கள் வெப்பமண்டலத்திலிருந்து திரும்புகிற மாலுமிகளின் ஓர் இன்பமான பொழுதுபோக்கு இது பிறகு அதை தொந்தரவு செய்யுங்கள் வசை சொற்களை பெர்லினில் உள்ள ஒரு தள்ளுவண்டி பழம் விற்பவனைப் போல மிகப் பொருத்தமாக உபயோகிக்க அது தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டறிவீர்கள் தின்பண்டங்கள் கொடுக்க கெஞ்சும் போதும் இது பொருந்துகிறது முதலில் உழைப்பு அதன் பின்னரும் அத்துடன் சேர்ந்தும் பேச்சு இந்த மிக முக்கியமான இரண்டு துண்டுகைகளின் செயலாட்சியினால் மனித குரங்கின் மூளை படிப்படியாக மனிதனுடைய மூளையாக மாறியது இது அதை ஒத்ததாக இருந்த போதிலும் அதைவிட இன்னும் பெரிதாகவும் இன்னும் நேர்த்தியாகவும் இருந்தது மூளையின் வளர்ச்சியுடன் கைகோத்து கொண்டு அதனுடைய மிக உடனடியான கருவிகளான புலன்களின் வளர்ச்சியும் சென்றது பேச்சின் படிப்படியான வளர்ச்சியுடன் ஒத்த வகையில் கேட்கும் உறுப்பும் செம்மையடைவது என்பது தவிர்க்க முடியாமல் தொடர்ந்ததைப் போல மூளையின் வளர்ச்சி முழுவதையும் தொடர்ந்து எல்லா புலன்களும் செம்மையடைந்தன மனிதனுடையதை விட பருந்தின் கண்கள் மிக தூரத்தை பார்க்கின்றன ஆனால் மனிதனுடைய கண்கள் பருந்தினதை விட கணிசமாகவே அதிகமானவற்றை பொருள்களில் உயிர் மனிதனைவிட நாயின் முகரும் உணர்வு மிக கூர்மையானதே ஆனாலும் மனிதனுக்கு வெவ்வேறான பொருள்களை குறிக்கிற திட்டமான அறிகுறிகளாக உள்ள வாசனைகளில் நூற்றில் ஒரு பகுதியை கூட வகை வேறுபாடு காண முடியாது மனித குரங்கு ஸ்பரிச உணர்வை கரடுமுரடான ஆரம்ப நிலையில் மட்டுமே பெற்றிருக்கும் மனித கையின் வளர்ச்சியுடன் அக்கம்பக்கமாகவே அதுவும் உழைப்பின் மூலமாக வளர்ச்சி மூளை அதன் பணியாட்களான புலன்கள் மேலும் மேலும் தெளிவு பெறும் பகுத்தறிவு பொதுமைப்படுத்தவும் முடிவு காணவும் உள்ள திறன் ஆகியவற்றின் வளர்ச்சி உழைப்பின் மீதும் பேச்சின் மீதும் ஏற்படுத்திய எதிர் செயற்பாடு உழைப்பு பேச்சு இவற்றின் கூடுதலான வளர்ச்சிக்கு திரும்ப திரும்ப தூண்டுகைகளை அளித்து வந்தது மனித குரங்கிலிருந்து வேறுபட்டவனாக மனிதன் இறுதியாக மாறியவுடன் இந்த வளர்ச்சி முற்று பெற்றுவிடவில்லை ஆனால் ஒட்டுமொத்தத்தில் கூடுதலான வலுமிக்க முன்னேற்றத்தைப் பெற்றது இது வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு மக்கள் இனங்களிடையே அளவிலும் திசையிலும் மாறுபடவும் அங்குமிங்கும் ஸ்தல அல்லது தற்காலிக பின்னேற்றத்தால் இடைமறிக்கப்படவும் செய்தது இந்த கூடுதலான அபிவிருத்தி முழு வளர்ச்சி பெற்ற மனிதன் தோன்றியவுடன் செயலுக்கு வந்த புதியதோர் ஆக்கக்கூறான சமூகமென்பதினால் ஒருபுறத்தில் வலுவுடன் முன்னோக்கி உந்தப்படவும் மறுபுறம் இன்னும் திட்டமான திசைகளில் வழிநடத்தப்படவும் செய்தது மரமேறிகளான குரங்குகளின் கூட்டத்தில் இருந்து மனித சமூகம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் மனிதனுடைய ஆயுளில் ஒரு வினாடிக்கு இருப்பதை விட அதிக முக்கியத்துவம் இதற்கு பூமியின் வரலாற்றில் ஏதுமில்லை நிச்சயமாகவே கடந்து சென்றன ஆனால் இறுதியாக அது தோன்றத்தான் செய்தது குரங்குகளின் ஒரு கூட்டத்திற்கும் மனித சமூகத்திற்கும் இயல்பு வேறுபாடாக திரும்பவும் நாம் எதை காண்கிறோம் உழைப்பு பூகோள சூழ்நிலைகளால் அல்லது அண்டையிலுள்ள மந்தைகளின் எதிர்ப்பால் வரையறை செய்யப்பட்ட தீனி பிரதேசத்திற்குள் இறை தேடி கொண்டிருப்பதுடன் ஒரு மனித குரங்கு கூட்டம் திருப்தியடைந்தது புதிய தீனி பிரதேசங்களை பெறுவதற்காக அது குடிபெயர்ச்சிகளை அல்லது போராட்டங்களை மேற்கொண்டது தனது கழிவு பொருளை கொண்டு அப்பிரதேசங்களுக்கு தன் உணர்வின்றி உரம் அளித்ததை தவிர்த்து அவை இயற்கை நிலையில் அளித்ததற்கு மேலாக வலிந்தெடுக்க அது திறனற்றிருந்தது எல்லா தகுந்த தீனி நிலங்களும் வியாபிக்கப்பட்டவுடன் மனித குரங்குகளின் மொத்த தொகையில் பெருக்கம் ஏற்படவில்லை அதிகபட்சம் அவற்றின் எண்ணிக்கை ஒரே நிலையில் தங்கிவிட்டது ஆனால் எல்லா மிருகங்களும் பெருமளவு உணவை விரயம் செய்கின்றன அத்துடன் கூடுதலாக உணவின் அடுத்த தலைமுறையை முலையிலேயே அழித்து வேட்டைக்காரனைப் போலன்றி ஓனாய் தனக்கு அடுத்த ஆண்டிற்கு குட்டிகளை உணவாக அளிக்கும் பெண்மானை விட்டு வைப்பதில்லை முழு பெறுவதற்கு முன்னரே இளம் புதர்களை தின்றுவிடுகிற கிரேக்க நாட்டு வெள்ளாடுகள் நாட்டிலுள்ள எல்லா மலைகளையும் பசுமையின்றி வெறிச்சோட வைத்தன மிருகங்களின இந்த சூறையாடும் பொருளாதாரம் இன வகைகள் தங்களது வழக்கமான உணவை கைவிட்டு இதர வகைக்கு ஏற்றவாறு தங்களை கொள்ள நிர்பந்தித்து அவை படிப்படியாக நிலைமாறுதல் அடைவதில் முக்கிய பாத்திரம் வகிக்கிறது இதன் புண்ணியத்தால் அவற்றின் ரத்தம் ஒரு வேறுபட்ட ரசாயன ஆக்கத்தை பெறவும் உடலமைப்பு படிப்படியாக வேறுபடவும் செய்கிறது அதேபொழுதில் தங்களை திருத்தி அமைத்துக் கொள்ளாத இன வகைகள் சிறுக சிறுக இறந்து விடுகின்றன நமது மூதாதையர்கள் மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறியதில் இந்த சூறையாடும் பொருளாதாரம் பெருமளவில் நற்பங்காற்றியுள்ளது என்பதில் யாதோர் ஐயமும் இல்லை மனித குரங்குகளில் புத்திகூர்மையிலும் சூழ்நிலைமைகளுக்கு பொருந்தியவாறு அமைத்துக் கொள்வதிலும் மற்றெல்லாவற்றையும் விட மேலோங்கி நின்ற ஓர் இனத்தில் இந்த சூறையாடும் பொருளாதாரம் உணவாக உபயோகிக்கப்பட்ட செடிகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து பெருக்குவதற்கும் உணவு வகை செடிகளின் உண்ணத்தக்க பகுதிகளை மேலும் மேலும் சென்றது சுருக்கத்தில் உணவு மேலும் மேலும் பல்வகையதாயிற்று உடலுக்குள் செல்லும் பொருட்சத்துகளின் வகையும் அவ்வாறே ஆயிற்று இந்த பொருட்சத்துக்களே மனிதனாக மாறுவதற்கான இரசாயன ஆதாரப்படிகளாகும் ஆனால் அவை அத்தனையும் சேர்ந்துகூட இன்னும் உழைப்பு என்ற சொல்லிற்குப் பொருத்தமான பொருளை பெற்றுவிடவில்லை உழைப்பு கருவிகளை செய்வதிலிருந்தே உழைப்பு ஆரம்பமாகிறது நாம் காண்கிற மிக புராதனமான உழைப்பு கருவிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட மனிதனின் வழி வழியாக வந்த உடைமைகளை கொண்டும் வரலாற்று காலத்தின் ஆரம்ப மக்களுடையவும் மிக மிக முதிர்ச்சியற்ற தற்காலத்து காட்டுமிராண்டிகளுடையவும் வாழ்க்கை பாங்கை கொண்டும் நிர்ணயிப்பதெனில் மிக புராதன உழைப்பு கருவிகள்தான் என்ன வேட்டையாடுவதற்கும் மீன் பிடிப்பதற்குமான கருவிகளில் முன் சொன்னவை அதே சமயத்தில் ஆயுதங்களாகவும் பயன்பட்டன வேட்டையாடுதல் மீன் என்றால் தாவர உணவை மட்டும் உட்கொள்வது என்பது மாறி அத்துடன் இறைச்சியையும் உபயோகிக்கிற நிலை ஏற்பட்டது என்று பொருள் மனித குரங்கு மனிதனாக மாறிய இடைநிலை மாற்றப்போக்கில் இது மற்றொரு முக்கியமான படியாகும் அங்க வளர்ச்சிதை மாற்றத்திற்கு தேவையான எல்லா முக்கியமான ஆக்கக்கூறுகளும் ஏற குறைய பக்குவப்பட்ட நிலையில் இறைச்சி உணவில் உள்ளன ஜீரணத்திற்கு ஆகும் நேரத்தை குறைத்ததன் மூலமாக அது தாவர வாழ்விற்கு ஒத்த உடலின் தாவரத்தன்மை சார்ந்த இதர மாற்ற போக்குகளையும் குறைத்தது இவ்வாறு மிருக வாழ்வு என்பது செயல்திறனுடன் வெளிப்பட்டு செயல்படுவதற்கு கூடுதலான நேரம் பொருள் சக்தி ஆகியவற்றை அது பெற்று கொடுத்தது உருவாகி வந்த மனிதர் தாவர இனத்திலிருந்து விலகி சென்ற அளவுக்கு மனிதர் மிருகத்தை விட மேல்நிலைக்கு உயர்ந்தார் இறைச்சியினுடைய இறைச்சி உடனேயே அக்கம்பக்கமாக ஏற்பட்ட தாவர உணவின் பழக்கம் காட்டுப்பூனை காட்டு நாய் ஆகியவற்றை மனிதனுக்கு ஊழியர்களாக மாற்றியதைப் போலவே தாவர உணவிற்கு அக்கம்பக்கமாக இறைச்சி உணவையும் பொருந்து அமைத்து கொண்டது உருபெற்று வந்த மனிதன் உடல் வலுவையும் சுதந்திரத்தையும் பெறுவதில் நற்பங்காற்றியது ஆயினும் இறைச்சி உணவு மிக அதிகபட்சம் மூளைக்கே நற்பயனை விளைவித்தது அதனுடைய ஊட்டத்திற்கும் வளர்ச்சிக்கும் தேவையான பொருள்களை இப்பொழுது இன்னும் செழுமையாக அது பெற்றது எனவே தலைமுறைக்கு தலைமுறை அதிக விரைவாகவும் முழு நிறைவாகவும் அபிவிருத்தி அடைய சாத்தியமாயிற்று தாவர உணவு உண்போருக்கு முழு மதிப்பு கொடுத்த போதிலும் சொல்ல வேண்டியதெனவெனில் இறைச்சி உணவின்றி மனிதர் வாழ்நிலை பெற்றுவிடவில்லை இறைச்சி உணவினால் ஏதோ ஒரு காலத்தில் நாமறிந்த சகல மக்கள் இனங்களிலுமே நரமாமிச பட்சணியாக மாற அது இட்டு சென்றது எனினும் பெர்லின் வாசிகளின் மூதாதையர்கள் என வெலாடிபியன்கள் அல்லது வில்சியன்கள் ஆகியோர் பத்தாவது நூற்றாண்டு வரைக்கும் தங்களது பெற்றோர் உண்பதை வழக்கமாக பெற்றிருந்தனர் அது இன்று நமக்கு முக்கியமல்ல இறைச்சி உணவு நிர்ணயமான முக்கியத்துவம் உடைய இரண்டு புதிய முன்னேற்றங்களுக்கு இட்டு சென்றது நெருப்பை பயன்படுத்துதல் மிருகங்களை பழக்குதல் முதலாவது அரை ஜீரண நிலையில் உணவை வாய்க்கு வழங்கியதில் ஜீரண மாற்றப்போக்கை மேலும் சுருக்கியது இரண்டாவது வேட்டையாடுவதோடு கூட இறைச்சி இன்னும் அபரிமிதமாகவும் ஒழுங்காகவும் கிடைப்பதற்கான புதியதொரு தொற்று வாயை திறந்தது மேலும் பாலிலும் அதை சேர்ந்த விளை பொருள்களிலும் ஊட்டத்தில் இறைச்சிக்கு குறைந்தபட்சம் சமமான மதிப்புள்ள புதியதோர் உணவு பண்டத்தை அளித்தது இவ்வாறு இவ்விரண்டு முன்னேற்றங்களும் மனிதனுடைய விடுதலைக்கு புதிய சாதனங்களாக விளங்கின மனிதனுடையவும் சமூகத்திறனுடையவும் அபிவிருத்திக்கு அவை மகத்தான முக்கியத்துவம் உடையவனாக இருந்தாலும் அவற்றின் மறைமுக விளைவுகளை பற்றி இங்கு நாம் விரித்து கூறினால் அது நம்மை வேறுபுறம் வெகுதூரம் இட்டு சென்று உண்ணத்தக்கவற்றையெல்லாம் உண்ண கற்றுக்கொண்டதைப் போலவே மனிதன் எந்த சீதோஷ்ண நிலையிலும் வாழவும் கற்றுக்கொண்டான் குடியிருக்கத்தக்க உலகம் முழுவதிலும் அவன் வியாபித்தான் தனது சொந்த போக்கில் அதை முழுமையாக சாதித்த ஒரே மிருகம் அவனே எல்லா சிதோஷ்ண நிலைகளுக்கும் தங்களை பழக்கப்படுத்தி இதர மிருகங்கள் வீட்டுப் பிராணிகளும் பூச்சி இனங்களும் தங்களது சொந்த போக்கில் சுயேட்சையாக அவ்வாறு மாறவில்லை மனிதனுடைய அடிசுவட்டை பின்பற்றி சென்றே அவ்வாறு மாறின ஒரே மாதிரியான வெப்ப நிலை நிலவிய தனது அசல் குடியிருப்பு பிரதேசத்தில் இருந்து மனிதன் வேணீர் காலம் பணிக்காலம் என வருடம் இரண்டாகப் பிரிக்கப்பட்டுள்ள குளிர் பிரதேசங்களுக்கு பெயர்ந்து சென்றானது புதிய தேவைகளை குளிரையும் ஈரத்தையும் எதிர்த்து காப்பாக புகலிடமும் குடுப்போம் என்பதாக படைத்தது இதனால் உழைப்புக்கான புதிய துறைகளும் செயலுக்கான புதிய வடிவங்களும் தோன்றின இவை மேலும் மேலும் மனிதனை மிருகத்திலிருந்து வேறுபடுத்தின கைகள் பேச்சு உறுப்புகள் மூளை இவற்றினுடைய ஒருங்கிணைப்பான செயற்பாட்டினால் ஒவ்வொரு தனி மனிதனிடத்தில் மட்டுமின்றி சமூகத்திலும்கூட மனிதர்கள் மேலும் மேலும் சிக்கல் மிகுந்த காரியங்களை நிறைவேற்ற திறன் மேலும் மேலும் உயர்ந்த குறிக்கோள்களை தங்களுக்கு நிர்ணயித்துக் கொள்வதும் அவற்றை அடைவதும் அவர்களுக்கு சாத்தியமாயிற்று ஒவ்வொரு தலைமுறையின் வேலையும் கூட வித்தியாசப்பட்டது கூடுதலான செய் நேர்த்தியும் பல்வகைத்தன்மையும் அது பெற்றது வேட்டையாடுவது கால்நடைகளை வளர்ப்பது என்பதுடன் விவசாயமும் சேர்ந்தது அதை தொடர்ந்து நூற்பு நெசவு வேலைகள் உலோக வேலைகள் மண்பாண்டங்கள் செய்தல் கடற்பயணம் வந்தன வாணிபம் தொழில் இவற்றுடன் இறுதியாக கலைகளும் விஞ்ஞானமும் தோன்றின குலங்கள் தேசங்களாகவும் அரசுகளாகவும் வளர்ந்தன சட்டமும் அரசியலும் அவற்றோடு மனிதனுடைய உள்ளத்தில் மனித விவகாரங்களின் அந்த வினோதமான பிரதிபிம்பமான மதமும் எழுந்தன உள்ளத்தின் விளைபொருள்களாக முதலாவதாக தோற்றமளித்தவையும் மனித சமூகங்களில் மேலாதிக்கம் செலுத்தியவையுமான இந்த எல்லா பிம்பங்களுக்கும் எதிராக உழைக்கும் கையின் மிகையான தன்னடக்கமுள்ள விளைபொருள்கள் பின்னணிக்குச் சென்றன சமூக வளர்ச்சியின் மிக ஆரம்ப கட்டத்திலேயே உதாரணமாக புராதன குடும்பத்திலேயே உழைப்புக்கு திட்டம் வகுத்த உள்ளம் தன்னுடையதன்று இதர கைகளால் அவ்வாறு திட்டமிடப்பட்ட உழைப்பை நிறைவேற்றவும் சாத்தியமாக்கியதால் அது இன்னும் கூடுதலாகவே நிகழ்ந்தது நாகரீகத்தினுடைய துரித வளர்ச்சியின் பெருமை முழுவதும் உள்ளத்திற்கே மூளையின் வளர்ச்சிக்கும் செயலுக்குமே வழங்கப்பட்டது எவ்வாறாயினும் உள்ளத்தில் புலன் நுகர்ச்சி செய்யப்பட்டு அதில் பிரதிபலிக்கிற தங்களுடைய தேவைகளில் இருந்ததன்றி கருத்துக்களில் இருந்தே எழுகின்றன என்று தங்களுடைய செயல்களை விளக்க மனிதர்கள் வழக்கப்படுத்தி கொண்டனர் எனவே காலப்போக்கில் விசேஷமாக பண்டைய உலகின் வீழ்ச்சிக்கு பிறகு மனிதர்களின் மனதில் மேலாதிக்கம் செலுத்திய ஒரு கருத்து முதல்வாத உலக கண்ணோட்டம் எழுந்தது டார்வின் கருத்தோட்டத்தை சேர்ந்த அதிக பொருள் முதல்வாத விஞ்ஞானிகள் கூட மனிதனுடைய ஆரம்ப பிறப்பை குறித்து ஒரு தெளிவான கருத்தை இன்னும் கூட பெற இயலாத அளவுக்கு அது இன்னும் மனிதர்களை ஆட்சி செய்து வருகிறது ஏனெனில் அதனுடைய கருத்தியல் செல்வாக்கின் கீழ்பட்டுள்ள அவர்கள் அதில் உழைப்பு ஆற்றியுள்ள பங்கை அங்கீகரிப்பதில்லை ஏற்கனவே சுட்டி போல மிருகங்கள் தங்களது செயல்களால் மனிதனைப் போலவே ஆனால் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் சுற்று மாற்றுகின்றன இந்த மாற்றங்கள் தங்களது முறைக்கு அவற்றை நிகழ்த்தியவர்களின் மீதி எதிர்ச்செயல் புரிந்து அவர்களை மாற்றுகின்றன என்பதையும் கண்டோம் இயற்கையில் எதுவுமே தனிமைப்பட்ட நிலையில் நிகழ்வதில்லை ஒவ்வொன்றும் மற்ற ஒவ்வொன்றையும் பாதிக்கிறது பாதிக்கப்படுகிறது பெரும்பாலான இனங்களில் இந்த பலதரப்பட்ட இயக்கமும் பரஸ்பர செயற்பாடும் மறக்கப்படுவதால் மட்டுமே நமது இயற்கை விஞ்ஞானிகள் மிக எளிய விஷயங்களிலும் கூட ஒரு தெளிவான உட்பார்வை பெறுவதின்றும் தடுக்கப்படுகின்றனர் கிரேக்க நாட்டில் வெள்ளாடுகள் காடுகள் புத்துயிர் பெறுவதை எப்படி தடுத்தன என்பதை கண்டோம் செயின்ட் ஹெலேனா தீவில் ஆரம்பத்தில் குடியேறியவர்களால் கொண்டுவரப்பட்ட வெள்ளாடுகளும் பன்றிகளும் ஏறக்குறைய பூரணமாகவே அங்கிருந்த பழைய செடி கொடி இனத்தையே ஒழித்து விடுவதில் வெற்றி கண்டு பின்னால் வந்த மாலுமிகள் குடியேறியவர்கள் இவர்களால் கொணரப்பட்ட செடிகள் பரவுவதற்கு இவ்வாறு வழிவகுத்தன ஆனால் மிருகங்கள் சுற்றுசார்புகள் மீது எவ்வித உட்கருத்தின்றி அவற்றை பொறுத்தவரை தற்செயலாகவும் நிரந்தரமான பாதிப்பை நிகழ்த்துகின்றன ஆனால் மனிதர்கள் மிருகங்களிடமிருந்து விலகி செல்கிற அளவுக்கு இயற்கையின் மீது அவர்களின் பாதிப்பு முன்கூட்டியே நிர்ணயித்த திட்டமான குறிக்கோள்களை நோக்கிய திசைமுகம் கொண்ட முன்னரே சிந்தித்து திட்டமிட்ட செயலின் இயல்பை மேலும் மேலும் கொள்கிறது அவை என்ன செய்கின்றன என்பதை உணராமலேயே மிருகங்கள் ஓர் இடத்தில் உள்ள செடிகொடியினத்தை அழிக்கின்றன மனிதன் அதை அழிப்பது அவ்வாறு செய்வதனால் விடுபடுகிற நிலத்தில் வேளாண்மை பயிரை விதைக்க அல்லது மரங்களை அல்லது திராட்சை கொடிகளை நடுவதற்காகவேயாம் விதைப்பதைப் போல பல மடங்கை அவை அழிக்கின்றன என்பதை அவன் அறிவான் உபயோககரமான செடிகளையும் வீட்டுப் பிராணிகளையும் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு அவன் மாற்றி கண்டங்கள் அனைத்தின் மாவடை மரவடை வகைகளையே இவ்வாறு மாற்றிவிடுகிறான் இதைவிட இன்னும் அதிகமாக செயற்கை இன பெருக்கத்தின் மூலம் செடிகளும் மிருகங்களும் மனிதனுடைய கையினால் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றப்படுகின்றன நமது தானிய வகைகள் எந்த காட்டு செடிகளில் இருந்து தோன்றினவோ அவை பயனற்ற வகையில் இன்னும் கூட தேடப்பட்டு வருகின்றன மிக வித்தியாசப்பட்ட வளர்ப்பினங்களைச் சேர்ந்த நமது நாய்கள் அல்லது இவற்றுக்கு சமமான எண்ணிக்கையுள்ள வளர்ப்பினங்களைச் சேர்ந்த குதிரைகள் எந்த காட்டு மிருகங்களின் வழிமரவாக வந்தன என்பதை குறித்து இன்னும் சர்ச்சை உள்ளது முன்கூட்டியே சிந்தித்த திட்டமிட்ட முறையில் செயல்பட மிருகங்களுக்கு உள்ள ஆற்றலை குறித்து சர்ச்சை புரிய நமக்கு மனதிற்படாது என்பதை சொல்ல வேண்டியதில்லை இதற்கு எதிர்மாறாக எங்கெங்கு புரோட்டோபிளாசம் உயிருள்ள ஆல்புமின் நிலை வாழ்ந்து எதிர்ச்செயல் புரிகிறதோ அதாவது திட்டமான புறநிலை தூண்டுகைகளின் விளைவாக மிகச் சாதாரணமானவையாக இருந்தாலும் திட்டமான சலனங்களை உண்டாக்கி நிறைவேற்றுகின்றதோ அங்கெல்லாம் கரு உருவத்தில் திட்டமிட்ட செயல்முறை நிலை வாழ்கிறது ஒரு நரம்பு அணு இருக்கிறதா என்பது ஒருபுறம் இருக்க ஒரு ஓர் கூட இன்னும் இல்லாத இடத்தில் கூட இவ்வாறான எதிர்ச்செயல் நிகழ்கிறது பூச்சிகளை உண்ணும் செடிகள் உளவிழிப்பின்றி செய்தாலும் கூட தங்களுடைய இறையை பிடிக்கும் முறையில் திட்டமிட்ட செயலின் ஏதோ ஒன்று இருக்கிறது மிருகங்களில் உளவிழிப்புள்ள திட்டமிட்ட செயலுக்கான திறன் என்பது அவற்றின் நரம்பு மண்டல அபிவிருத்தியுடன் தகவு பொருத்தம் உடையதாகும் பாலூட்டிகளில் அது இன்னும் கணிசமான உயர்மட்டத்தை அடைகிறது இங்கிலாந்தில் நரிவேட்டையின்போது தன்னை துரத்துகிறவர்களிடமிருந்து தப்பிக்க ஸ்தலத்தை பற்றிய தனது சிறந்த அறிவை நரி எவ்வாறு ஒரு பிழையுமின்றி உபயோகிக்கிறது என்பதையும் மோப்பத்தை இழக்கும்படி செய்ய நிலத்தில் உள்ள எல்லா சாதகமான அம்சங்களையும் அது எவ்வளவு நன்கு உணர்ந்து பயன்படுத்துகிறது என்பதையும் ஒருவன் தினசரி கவனிக்க முடியும் மனிதனுடன் உறவு பூண்டதின் புண்ணியத்தால் மிக ஓங்கிய வளர்ச்சி பெற்ற நமது வீட்டுப் பிராணிகளிடையே குழந்தைகளுக்கு சரியீடாக உள்ள சூழ்ச்சித்திறமுள்ள செயல்களை ஒருவன் இடைவிடாமல் கவனிக்க முடியும் தாயின் கர்ப்பத்தில் உள்ள மனித கருவின் வளர்ச்சி வரலாறு பல பத்து லட்சம் ஆண்டுகளாக நடந்தேறிய நமது மிருக மூதாதையர்களின் புழுவிலிருந்து தொடங்கிய உடல் பரிணாமத்தின் சுருங்கிய புனர் நிகழ்வேயாம் போலவே மனித குழந்தையின் உள வளர்ச்சி அதே மூதாதையர்களின் குறைந்தபட்சம் பிற்காலத்தவருடைய அறிவுத்துறை வளர்ச்சியின் இன்னும் கூடுதலான சுருங்கிய புனர் நிகழ்வு மட்டுமேயாகும் ஆனால் எல்லா மிருகங்களின் எல்லா திட்டமிட்ட செயல்கள் சேர்ந்தாலும் பூமியின் மீது அவற்றினுடைய மனோசித்தின் முத்திரையை இடுவதில் அவை வெற்றி பெறவில்லை அது மனிதனுக்கே விடப்பட்டது சுருக்கத்தில் ஒரு மிருகம் தனது சுற்று சார்பை சும்மா பயன்படுத்த மட்டுமே செய்கிறது தனது வெறும் இருத்தலால் மட்டும் இதில் மாற்றங்களை உண்டாக்குகிறது மனிதன் தனது மாற்றங்களால் தனது குறிக்கோள்களுக்கு அதை ஊழியம் புரிய செய்கிறான் அதற்கு எசமானனாகிறான் மனிதனுக்கும் இதர மிருகங்கள் அனைத்திற்கும் உள்ள இறுதியான சாரம்சமான வித்தியாசம் இதுவே இந்த வித்தியாசத்தை நிகழ்த்துவது உழைப்பே என்பதை மீண்டும் ஒரு தடவை குறிப்பிட வேண்டும் இருந்தபோதிலும் இயற்கையின் மீது நமது மனித வெற்றிகளை வைத்து நம்மை நாம் அளவு கடந்து தற்புகழ்ச்சி செய்து கொள்ள வேண்டியதில்லை ஏனெனில் இப்படிப்பட்ட வெற்றி ஒவ்வொன்றுக்கும் இயற்கை நம்மை பழிவாங்குகிறது ஒவ்வொரு வெற்றியும் முதலாவதாக நாம் எதிர்பார்க்கிற விளைவுகளை நிகழ்த்துகிறது என்பது உண்மையே ஆயினும் இரண்டாவது மூன்றாவது நிலைகளாக நாம் எதிர்பார்க்காத முற்றிலும் வேறுபட்ட பலன்களையும் அளிக்கிறது இவை பல தடவைகளிலும் முதலில் சொன்னதை ரத்து செய்து விடுகின்றன மெசபடோமியா கிரீஸ் ஆசியா மைனர் இன்னும் இதர இடங்களிலும் சாகுபடி நிலங்களை பெறுவதற்காக காடுகளை அழித்த மக்கள் காடுகளை அழித்ததுடன் கூடவே நீர்த்தேக்கங்களையும் தண்ணீர் ஒருங்கு சேரும் இடங்களையும் ஒழித்ததினால் அவர்கள் அந்த நாடுகளின் தற்போதைய திக்கற்ற நிலைக்கு அடிகோலியதாக கனவும் கூட காணவில்லை ஆல்ப்ஸ் மலைகளில் குடியேறிய இத்தாலியர்கள் வடபுற சரிவுகளில் அவ்வளவு பறிவுடன் பேணிகாக்கப்பட்ட பைன்மரக் காடுகளை தென்புறச் சரிவுகளில் பூரணமாக வெட்டி பயன்படுத்திவிட்டபொழுது அவ்விதம் செய்ததின் மூலம் அப்பிரதேசத்து பால்பண்ணை தொழிலின் அடிவேர்களையே வெட்டிவிட்டதன் சூசகத்தையும் கூட காணவில்லை அதன் மூலம் வருடத்தின் பெரும்பகுதியில் மலை சுனைகளுக்கு தண்ணீர் இல்லாமல் செய்துவிட்டதை பற்றியும் மழைக்காலங்களில் கூடுதலான வெள்ளப் பெருக்குடன் அவை சமவெளிகளில் பாய்வதற்கு வகை செய்யப்பட்டது என்பதை பற்றியுமோ அந்த அளவு சூசகமும் கூட காணவில்லை ஐரோப்பாவில் உருளை கிழங்கை யார் பரவ வைத்தனரோ அவர்கள் அந்த மாற்றத்துள்ள கிழங்குகளுடன் அதே சமயத்தில் கண்டமாலை என்ற வியாதியையும் கூட பரப்ப ஏதுவாயினர் என்பதை அவர்கள் அறியவில்லை இவ்வாறாக அயல் நாட்டு மக்கள் மீது வெற்றிவாகை வாகை சூடியவனைப் போல இயற்கைக்கு புறத்தில் நிற்கும் ஒருவனைப் போல இயற்கையின் மீது எவ்விதத்திலும் நாம் ஆளுகை புரியவில்லை என்பதும் பதிலாக நமது சதை இரத்தம் மூளை இவற்றுடன் இயற்கையோடு சேர்ந்தவர்கள் நாம் அதன் நடுவில் வாழ்கிறோம் என்பதும் இயற்கையின் நியதிகளை கற்றுக்கொண்டு அவற்றைப் பொருந்தியவாறு கடைபிடிப்பதில் இதர எல்லாப் பிராணிகளைக் காட்டிலும் நமக்கு அனுகூலம் உள்ளது என்பதிலேயே அதன் மீது நமது ஆளுகை அடங்கியுள்ளது என்பதும் ஒவ்வொரு நமக்கு நினைவூட்டப்படுகிறது உள்ளபடியாகவே கடந்து போகும் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த நியதிகளை மேலும் நன்கு புரிந்து கொண்டும் இயற்கையின் செல் வழியில் நாம் குறுக்கிடும்போது உண்டாகும் உடனடி விளைவுகளையும் எதிர்காலத்தில் நிகழும் விளைவுகளையும் புலனாக்கி வருகிறோம் குறிப்பாக இந்த நூற்றாண்டில் இயற்கை விஞ்ஞானங்களால் ஏற்பட்டுள்ள மகத்தான முன்னேற்றங்களுக்கு பிறகு குறைந்தபட்சம் நமது தினசரி உற்பத்தி செயல்களின் இயற்கையான எதிர்கால விளைவுகளையும் கூட உணரவும் எனவே அவற்றை கட்டுப்படுத்தவும் கூடிய நிலையில் எப்பொழுதையும் விட இது முன்னேற்றம் அடைய மனிதர்கள் இயற்கையுடன் தங்களுக்குள்ள ஒருமைப்பாட்டை மேலும் மேலும் உணருவது மனது பருப்பொருள் என்பதையும் மனிதன் இயற்கை என்பதையும் உடல் என்பதையும் வேறுபடுத்தி எதிர்நிலைப்படுத்துகிற பொருளற்ற இயற்கைக்கு முரணான கருத்து மேலும் மேலும் சாத்தியமில்லாமல் போகும் உற்பத்தி துறையில் நமது செயல்களின் கூடுதலான தொலைவில் இயற்கையான பலன்களை எவ்வாறு கணக்கிடுவது என்பதில் ஒரு சிறிதை கற்றுக்கொள்ள நமக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் உழைப்பு தேவைப்பட்டது ஆனால் இந்த செயல்களின் கூடுதலான தொலைவிலுள்ள சமுதாய ரீதியான பலன்களை பற்றியது இன்னும் அதிக கடினமுள்ளதாக இருக்கிறது உருளைக்கிழங்கை பற்றியும் அதன் பலனாக விளைந்து பரவிய கண்டமாலை வியாதியை பற்றியும் மேலே சொன்னோம் ஆனால் உருளைக்கிழங்கு உணவுடன் தொழிலாளிகள் கட்டுப்பட்டு போனதால் பல நாடுகளில் பாமர மக்கள் பகுதிகள் அனைத்தின் வாழ்க்கை நிலைமைகளில் நிகழ்ந்த விளைவுகளுடன் ஒப்பிட்டு நோக்கினாலும் அல்லது உருளைக்கிழங்கு ஒன்றை மட்டுமே அல்லது கிட்டத்தட்ட அதை மட்டுமே உணவாக கொண்ட ஐரிஷ் மக்களில் பத்து லட்சம் பேரை புதைக்குழிக்கு அனுப்பியும் அத்துடன் இருபது லட்சம் பேரை கடல் குடிபெயரவும் செய்த அயர்லாந்தில் ஆயிரத்தி எட்நூத்தி உருளைக்கிழங்கு நோய் நிகழ்த்திய பஞ்சத்துடன் ஒப்பு நோக்கினாலும் கண்டமாலை என்பது எந்த மூளைக்கு மதுபானங்களை வடிக்க அராபியர்கள் கற்றுக்கொண்டபோது அவ்விதம் செய்ததின் மூலம் அவர்கள் அப்பொழுது இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்த அமெரிக்க கண்டத்தின் பூர்வீக குடிகளை கலைந்தறிவதற்கான பிரதான கருவிகளில் ஒன்றை சிருஷ்டித்து கொண்டிருப்பதாக அவர்கள் மூளையில் கிஞ்சிற்றும் தோன்றவில்லை அதன் பின்னர் அந்த அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடித்தபொழுது அவ்வாறு செய்ததின் மூலம் ஐரோப்பாவில் என்றோ ஒழிக்கப்பட்டு போன அடிமைத்தனத்துக்கு புத்துயிர் நீக்ரோ அடிமை வர்க்கத்திற்கு அடிகோளுவதாகவும் அவர் அறியவே இல்லை பதினேழாவது பதினெட்டாவது நூற்றாண்டுகளில் நீராவி எஞ்சினை படைக்க உழைத்த மனிதர்களுக்கு உலகம் முழுவதிலும் வேறு எதைக் காட்டிலும் சமூக உறவுகளை புரட்சிகரமாக்குகிற ஒரு சாதனத்தை அவர்கள் தயாராக்கிக் கொண்டிருக்கின்றனர் என்ற எண்ணமே இல்லை விசேஷமாக ஐரோப்பாவில் ஒரு சிறுபான்மையோர் கையில் செல்வத்தை குவித்தும் பெரும்பான்மையோரின் உடைமைகளை பறித்தும் இந்த சாதனம் முதலில் முதலாளி வர்க்கத்திற்கு சமூக அரசியல் மேலாதிக்கத்தை அளிப்பதையும் ஆனால் பிற்பாடு முதலாளி வர்க்கம் தூக்கி எறியப்படுவதிலும் எல்லாவித வர்க்க பகைமைகளும் ஒழிக்கப்படுவதிலும் மாத்திரமே முடிவு பெறக்கூடிய முதலாளி பாட்டாளி வர்க்கங்களிடையில் வர்க்க போராட்டத்தை தோற்றுவிப்பதையும் தனது விதியாக கொண்டிருந்தது ஆனால் இந்த துறையிலும்கூட நீண்ட அடிக்கடி குரூரத்தன்மை வாய்ந்த அனுபவத்தின் மூலமாகவும் வரலாற்று விஷயாதாரங்களை சேகரித்து பகுப்பாய்வு நடத்தியதன் மூலமாகவும் நமது உற்பத்தி செயல்களின் மறைமுகமான மேலும் தொலைவிலுள்ள சமூக விளை பயன்களை பற்றி தெளிவானதொரு கண்ணோட்டம் பெற நாம் படிப்படியாக கற்று வருகிறோம் எனவே இந்த விளை பயன்களையும் கட்டுப்படுத்தி முறைப்படுத்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது எனினும் இவ்வாறு முறைப்படுத்தல் என்பதற்கு வெறும் அறிவு மட்டும் போதாது ஏதோ ஒன்று அதிகமாகவும் தேவையாகிறது இன்று வரை நமது உற்பத்தி முறையில் ஒரு முழு புரட்சியும் அதே சமயத்தில் நமது இன்றைய சமூக அமைப்பு முழுவதிலும் ஒரு புரட்சியும் தேவைப்படுகின்றன இதுவரை நிலைப்பிலிருந்து வரும் எல்லா உற்பத்தி முறைகளும் உழைப்பினுடைய மிக அடுத்த நேரடியான பயனளிக்கிற விளைவை பெறுவதை மட்டுமே வெறும் குறிக்கோளாக கொண்டிருந்தன பிற்பாடு மட்டுமே வெளிப்படுகிற படிப்படியாக திரும்ப திரும்ப செய்யப்படுவதாலும் திரட்சி பெறுவதனாலும் மட்டுமே பயந்தறுகிற மேலும் கூடி வரும் விளைவுகள் பூரணமாகவே உதாசனம் செய்யப்பட்டன முதலாக இருந்த நில பொது உடைமை ஒருபுறம் உடனடியாக கிட்டக்கூடியதுடன் மட்டுமே பொதுவாக வரையறுக்கப்பட்ட அறிவு வரம்பு பெற்ற மனிதகுல வளர்ச்சி மட்டத்துக்கு ஒத்திசைந்திருந்தது மற்றொருபுறம் அது இந்த பூர்வீக தன்மை வாய்ந்த பொருளாதாரத்தின் சாத்தியப்பாடுள்ள தீய விளைவுகளை நேர் செய்ய நிலத்தின் ஓர் உபரியை முன்னூகம் செய்து கொண்டது இந்த உபரி நிலம் தீர்ந்த பிறகு பொதுவான உடைமை என்பதும் நசித்தது இருந்தாலும் உற்பத்தியின் உயர்வடிவங்கள் அனைத்தும் மக்கள் தொகை பல்வேறு வர்க்கங்களாக பிரிக்கப்படுவதற்கும் அதன் மூலம் ஆளும் வர்க்கம் ஒடுக்கப்படுகிற வர்க்கம் இவற்றிடையே பகைமை தோன்றுவதற்கும் இட்டு சென்றன இவ்வாறாக ஆளும் வர்க்கத்தின் நலன்களே உற்பத்தியை முன்னோக்கி நடத்து செல்லும் காரணியாக அமைந்தன ஏனெனில் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பண்டங்களை அளிப்பதுடன் உற்பத்தி கட்டுப்பட்டு விடவில்லை மேற்கு ஐரோப்பாவில் ஓங்கி பரவியுள்ள முதலாளித்துவ உற்பத்தி முறையில் இது முழுக்க முழுக்க அமலாக்கப்பட்டுள்ளது உற்பத்தியிலும் பரிவர்த்தனையிலும் மேலாதிக்கம் கொண்டுள்ள தனிப்பட்ட முதலாளிகள் தங்களுடைய செயல்களின் மிக உடனடியான பிரயோசனமுள்ள பலன்களை பற்றி மட்டுமே கவலைப்பட முடிகிறவர்களாக உள்ளனர் உண்மையில் இந்த பிரயோசனமுள்ள பலன் என்பதும் கூட உற்பத்தி செய்யப்படுகிற அல்லது பரிவர்த்தனைக்கு பண்டத்தின் பிரயோசனம் என்பதே பிரச்சனையாக இருப்பதால் பின்னணிக்குள் வெகு பின்வாங்கி போய் விற்பனையினால் கிடைக்கும் லாபம் மட்டும் ஒரே உந்து சக்தியாகிவிடுகிறது முதலாளி வர்க்கத்தின் சமூகவியலான மூலச்சிறப்புள்ள அரசியல் பொருளாதாரம் உற்பத்தி பரிவர்த்தனை ஆகிய துறைகளில் கொல்லப்படுகின்ற மனித செயல்களின் சமூக விளைவுகளை மட்டுமே பிரதானமாக ஆராய்கிறது சமூக அமைப்பின் தத்துவார்த்த வெளியீடாக உள்ள அத்துடன் இது முழு ஒத்துசைவு உள்ளதாகவே இருக்கிறது தனிப்பட்ட முதலாளிகள் உடனடியான லாபத்திற்காக உற்பத்தியிலும் பரிவர்த்தனையிலும் ஈடுபட்டிருப்பதால் முதலில் மிக நெருங்கிய மிக அடுத்துள்ள விளைவுகள் மட்டுமே கணக்கிலெடுக்கப்பட வேண்டும் ஒரு தனிப்பட்ட உற்பத்தியாளன் அல்லது வியாபாரி உற்பத்தி செய்த அல்லது விலைக்கு வாங்கப்பட்ட சரக்கை வழக்கமான பேராசைப்பட்ட லாபத்துடன் விற்கும் வரை அவன் அத்துடன் திருப்தி அடைகிறான் அதன் பிறகு அந்த சரக்கிற்கோ அல்லது அதை வாங்குபவர்களுக்கோ என்ன நேர்கிறது என்பதை பற்றி அவன் கவலை கொள்பவனாக இல்லை அதே செயல்களின் இயற்கை விளை பயன்களுக்கும் இதுவே பொருத்தமாக உள்ளது கியூபாவில் மலைச்சரிவுகளில் இருந்த காடுகளை தீயிட்டு கொளுத்தி மிகவும் உயர்ந்த லாபகரமான காப்பி செடிகளின் ஒரு தலைமுறைக்கு போதுமான உரத்தை அந்த சாம்பலில் இருந்து காப்பி தோட்ட முதலாளிகள் என்ன கவலைப்பட்டார்கள் வெப்ப பிரதேசத்து கனமழை பின்னால் பாதுகாப்பற்ற மேல் படிவமன் முழுவதையும் அடித்து போய் பாறைகளை மட்டும் மொட்டையாக விட்டு சென்றது என்பதை பற்றித்தான் அவர்கள் என்ன கவலைப்பட்டார்கள் சமூகத்தைப் போலவே இயற்கை சம்பந்தமாகவும் கூட இக்காலத்திய உற்பத்தி முறை உடனடியான மிக உருப்படியான விளைவுகளை பற்றி மட்டுமே பிரதானமாக அக்கறை கொண்டுள்ளது பிறகு இந்த நோக்கத்தின் பால் திசைமுகம் திரும்பியுள்ள செயல்களின் எதிர்கால விளைவுகள் மிக வேறுபட்டவையாகவே இயல்பில் பெரும்பாலும் நேர்முரணானவையாகவே மாறிவிடுகின்றன என்றும் தொழில்துறையின் பத்தாண்டுகால சக்கரவட்ட செல்வழி காட்டியது போல அளிப்புக்கும் தேவைக்கும் இருந்த நல்லிணக்கம் நேர் எதிரானதாக வீழ்ச்சியில் ஜெர்மனியும் கூட சிறிது பூர்வாங்க அனுபவத்தை அதை குறித்து பெற்றது மாறிவிடுகிறது என்றும் தன் சொந்த உழைப்பை அடிப்படையாக கொண்டுள்ள தனி உடைமை அத்தியாவசியமாகவே உழைப்பாளிகளின் உடைமை கவரப்பட்டு வெளியேற்றப்படுவதாக வளர்ந்து உழைப்பாளிகள் அல்லாதவர் கைகளில் மேன்மேலும் செல்வம் குவிக்கப்படுகிறது என்றும் மேலும் ஆச்சரியம் வெளிப்படுகிறது ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி பி ஏங்கல்சினால் எழுதப்பட்டது இக்கட்டுரை முதலில் அடிமைப்படுத்தலின் மூன்று முக்கியமான வடிவங்கள் என்னும் விரிவான நூலுக்கு ஒரு முன்னுரையாக திட்டமிடப்பட்டது ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை ஆகையால் முடிவில் ஏங்கல்ஸ் அவர் எழுதிய முன்னுரைக்கு மனித மனிதனாக மாறிய இடைநிலை படியில் உழைப்பின் பாத்திரம் என்னும் தலைப்பை கொடுத்தார் மனித உடல் உருவாக்கத்தில் உழைப்பு மற்றும் கருவிகளின் உற்பத்தி வகித்த ஜீவாதாரமான பாத்திரத்தை ஏங்கல்ஸ் ஆராய்கிறார் நீண்ட வரலாற்று போக்கின் விளைவாக குரங்கு குணரீதியில் புதிய பிறவியாக மனிதனாக எப்படி மாறியது என்பதை அவர் எடுத்து எடுத்துக்காட்டுகிறார் இக்கட்டுரை அநேகமாக ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஆறு ஜூனில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் இங்கு கையெழுத்துப் பிரதி துண்டாக நின்று விடுகிறது